ம் பிரித்தய தோத்திரவேத்தைக்கணு நம அஃலா காட்சி விதிதோயுஜியமேவே மனா சயசாவிக்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மூன்று வகையான ஸ்ரத்தை விஷயங்களை உபதேசித்து பிறகு மூன்று வகையான ஆகாரங்களையும் உபதேசம் பண்ணினார் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எது தாமச ராஜசங்களோ அதை நாம் விட்டுடணும் ஆக சாத்திக ஸ்ரத்தையும் சாத்திக ஆகாரமும் நம்மிடத்தில் மேலோங்கினாத்தான் பரமபுருஷார்த்தமாகிய மோட்சத்தை அடைவதற்கான பெறக்கூடிய தகுதியை நம்முடைய உள்ளமானது அடையும் அப்படின்னு புரிந்து கொள்ளணும் முதல்ல சொன்னார் யஜஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் பேதம் இமம் ஸ்ருணு சொன்னார் ஏழாவது ஸ்லோகத்தில் அதன்படி இங்கே யஜ்யம் மூன்று வகையான யஜ்யத்தை சொல்ல போகிறார் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூணு ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் சாத்விக யஜம் சொல்லுகிறார் யா இஜே எவன் வழிபடுகிறானோ சஹா சாத்விகா அவன் சாத்விகமானவன் எப்படி வழிபடணும் அப்படின்னா யஹா யஜ்யா மேல அஃபா காங்சி எப்படிப்பட்ட யஜ்யம்னா விதி திருஷ்டகா சாஸ்திரத்தில் எப்படி விதிமுறைகள் சொல்லி இருக்கிறதோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆங்கிலத்தில் சொல்றோம் எதெல்லாம் வேள்வி செய்கின்றவன் இறை வழிபாடு செய்கின்றவனுக்குள்ளே விதிமுறைகள் அந்த நியமங்களை கடைப்பிடிச்சு செஞ்சா தான் அதுக்கு பலன் கிடைக்கும் இந்த வேள்விகளெல்லாம் தனி மனிதனுக்காக இல்லை சமூகத்தினுடைய நன்மையை முன்னிட்டு தான் எல்லா விதமான வேள்விகளும் இருக்கின்றன அவைகளின் பயன்கள் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதவை ஆனால் சமூகத்திற்கு நன்மை பயக்கின்றவைகள் ஆகவே விதி திருஷ்டகா யஜகம் விதி திருஷ்டகான்னா சாஸ்திர விதியை பார்த்து செய்யறது விதினா வேதவாக்கிய விசேஷேண திருஷ்டா ஆவசகத்தையா விஹித்தா போதிதா யஜ அதாவது வேதத்தில் உபதேசம் பண்ணியிருக்கு சத்தியம் வத தர்மஞ்சரா மாதிரி நிறைய விதி வாக்கியங்கள் நிஷேத வாக்கியங்கள்லாம் இருக்கு நிஷேத வாக்கியம்னா இதெல்லாம் செய்யக்கூடாது விதினா இதெல்லாம் செய்யணும் ஒரு காரியத்தை செய்யணும்னா என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்யணும் சாஸ்திர பிரமாணத்தின் வாயிலாக தர்மத்தை அறிந்து செய்ய வேண்டும் என்பது கருத்து அது மாத்திரமில்லை எஷ்டவ்யமேவ இதி இது நாம் செய்யத்தான் வேணும் இந்த வேள்விகளை செய்யத்தான் வேண்டும் சமூகத்தினுடைய நன்மையை முன்னிட்டு கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத தெய்வீக சக்திகளை போற்றி வழிபட்டு உலகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இதை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் எஷ்டவ்யம் ஏவ எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் இந்த காரியத்தை செய்யத்தான் வேண்டும் என்று செய்யப்படுகிற யஜம் எஷ்டவ்யமேவ இஹா யஜா இஜியதே அப்படி புரிஞ்சுக்கணும் அது மாத்திரமல்ல மனஹா சமாதாய மனஹா சமாதாய மனதை ஒருமுகப்படுத்தி செய்ய வேண்டும் அது மேல இன்னொரு கருத்து இருக்கு அபலா காங்கி பிகி யகா யஜா யிஜதே பலகாங்கி பிகின்னா பலனை விரும்புகிறவர்கள் இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் சமூகத்துக்கு கிடைக்கிறது கிட்ட எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது ஆக உனக்கு என்ன கிடைக்கும்ங்கிற பயனனை பார்க்கப்படாது நாடு உனக்கு என்ன செஞ்சதுன்னு நீ பார்க்க கூடாது நீ நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கணும்னு சொல்லுகிறார்கள் அல்லவா அது மாதிரிதான் சமூகத்துக்கு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை சமூகம் என்ன மதிச்சாலும் மதிக்காட்டாலும் நான் செய்ய வேண்டும் அதனால் என் மனம் அமைதி பெறும் தூய்மை பெறும் பறந்து விரியும் நல்ல பண்புகளை அடையும் என்கின்ற எண்ணத்தோடு செய்யப்படுகின்ற வேள்வி யஜ்யம் ஆக அஃபலா காங்கி பிஹி மனசமாத ஒருமுக பாட்டோட செய்ய முடியும் பலனை விரும்புகின்றவர்களால மனசை ஒருமுகப்படுத்தி எந்த வேள்வியையும் செய்ய முடியாது ஆகவே மனஹா சமாதாய இன்றைக்கு நாம் பார்க்குற பல வேள்விகளில் மன மிக குறைவுன்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை விட்டுறக்கூடாது எப்படியாவது அவர்களை பண்படுத்த வேண்டும் என்று கருதித்தால் அந்த மாதிரி வேள்விகளை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக மனதை ஒருமுகப்படுத்தி ஆஹ பலனை விரும்புகிறவனுக்கு மனசில் விக்ஷேபம் அலைபாயம் பலனை விரும்பாமல் சமூகத்தினுடைய நன்மையை குறித்து செய்கிறவனுக்கு தூய்மையும் அமைதியும் ஒருமுகப்பாடும் கண்டிப்பாக இருக்கும் அப்பேற்பட்ட யாகத்தை தான் சாத்திக யஜம்னு சொல்றார் இது உடனே பலனை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்ததாகவும் இருக்கும் ஆகவே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இதுதான் யஹா அபலா பலனை விரும்பாதவர்களால் யகா யஜா யாதொரு யஜ்யமானது விதி திருஷ்டகா சாஸ்திர நெறிப்படியும் எஷ்டவியமேவ இதி இதை செய்யத்தான் வேண்டும் என்கின்ற மனசமாத மன ஒருமுகப்பாட்டோடு செய்யப்படுகின்ற யஜ்யமானது அஃலா காங்கிபி விதி திருஷ்டமேவ இனா சமாதாய யா யஜ இஜே யாதொரு யஜமானது செய்யப்படுகிறதோ சா சாத்விக அந்த யஜந்தான் சாத்விகமான யஜம் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் ஆழ்ந்த மன அமைதியை கொடுக்கக்கூடிய வேள்வி வழிபாடு பிரார்த்தனையாக அமையும் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பொருள் அஃப ஆகாங்க சமாதாய சாத்விக எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்